நீ திருமணம் செய்வதாக இருந்தால் முதல் கணவனின் மூலமாக குழந்தைகள் இருந்து உனக்கு இந்த பெண்ணின் மூலமாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே அதை தவிர்த்துக் கொள்வது கூடாது கல்யாணம் செய்து கொண்டால் சமாளிக்க அல்லாஹால எல்லா ஆற்றலையும் தந்திருந்தான் அறிவையும் தந்திருந்தான் ஆகவே அந்த உம்முசலமாவின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை தாங்களே பொறுப்பேற்று வளர்ப்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அந்த திறமையின் காரணமாக அறிவின் காரணமாக அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை செய்யலாம் அந்த தைரியம் இருந்தால் இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்யாமல் நல்லது என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பொதுவாகவே ஒரு விஷயம் முன்னாலும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் வந்து பெண்களிலே ஏழு வகையான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதை தடுத்துக் கொள்ளுங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால போகும்போது நினைவு மனிதரை விடுவதில்லை மிஞ்சுவது ஒருத்தருக்கு பத்து ரூபாய் முப்பத்தஞ்சு அப்புறம் கிடைச்சிச்சு ரூபாய் செலவாயிடுச்சு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ரூபாய் முப்பத்தி ஒன்பது அப்புறம் கிடைச்சு அதுல ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் செலவா போச்சு மூவாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் கிடைச்சி அப்புறம் சரியூத்தி நாற்பது அப்புறம் ரூபாய் அப்புறம் போயிருச்சு நான் போய் பாருங்க எது பிறக்கும்போது நிர்வாணமாக பிறந்தோம் ஒரு துணியில சுத்தி வச்சாங்க அந்த துணிக்கு உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியல என்ன பேருங்க ஒரு துணியில ஒண்ணுக்கு போகும் இருக்கும் ஒரு தடவை வந்தது இரண்டாவது மூணாவது மறுநாள் கொண்டு எல்லாம் கழுவாங்க அதுக்கு பேரே பீத்து சோதரர்களை நான் சொல்ல விரும்புகிறேன் பீத்துணியிலே வந்தோம் கபன் துணியிலே போக போகிறோம் இல்லையா உண்மை இல்லையா இதுதான் உண்மை இதை தவிர மற்றதெல்லாம் போய் சோதர்களே அந்த துணியிலே வந்தோம் இந்த துணியிலே போக போகிறோம் இடையிலே இருக்கிற கொஞ்ச காலம் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹத்திலே வைத்திருக்கிறான் சோதிப்பதற்காக உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹத்தால இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் சோதரர்களே இந்த உலகத்திலே நாம் இருக்க வாழ வந்தவர்கள் அல்ல நம்முடைய இருப்பிடம் சொர்க்கம் இது கழுப்பிடம் இந்த ஒரு பெ நீங்க சாப்பிட்டமே இப்ப விட்டு போறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு இடைப்பட்ட வாழ்க்கை வரக்கூடிய எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இவைகள் சோதனை இவைகளை பார்த்து அவர்கள் திரும்பி வருவதற்காக இந்த சோதனைகளை தருகிறது என்று சொல்கிறார் உலகத்தில் புயல் வருகிறது என்னென்ன நடக்கிறது கொள்ளை நோய்கள் வருகிறது சாதாரண எளியை விட்டு அல்லாஹு நிற்க வைக்கிறான் ஒரு எளியை விட்டாராகத்தாலும் எத்தனையோ வியாதிகளை உண்டாக்கிவிடுகிறார் இவைகள் எல்லாம் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக ஒரு கிதாப் முன்காலத்தில் ஓதி படிப்பினைக்காக உள்ள கதைகள் அதிலே ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒரு சிங்கம் வேட்டைக்கு போச்சா ஒரு சிங்கம் ஒரு ஓனாய் ஒரு நரி இந்த மூணும் வேட்டைக்கு போச்சு சேர்ந்து அது அரபியில கதை இருக்கு போச்சு போய் மூணு சேர்ந்து ஒரு மாடு ஒரு மான் ஒரு சேர்ந்து அதிகாரா செய்யணும்னு சொல்லி மூணு மஷ்வரா செய்து எதை யாரு வச்சுக்கலாம் அப்ப சிங்கம் நரிய சொல்லிச்சான் சிங்க நரிக்கிட்ட சொல்லிச்சு ரே நீ தான் உள்ளதில் சின்ன ஆள் பங்கு வையின் நரி பங்கு வச்சுச்சான் இதை ஓனாயிட்ட சொல்லிச்சு பங்கு ஓனாய் பங்கு வச்சுச்சு ராஜாவே தாங்க காட்டுக்கு ராஜா தாங்க உடலும் பெருசு வயிறும் பெருசு பசியும் பெருசு தாங்க மாடு வச்சுங்க நான் நடுத்தரமான ஆள் எனக்கு மான் கொடுத்துருங்க நரி சின்ன பையன் அவனுக்கு முயல் கொடுத்துருங்க இதை சொன்ன உடனே சிங்கத்துக்கு வந்துட்டு பாருங்க கோவம் ஒரு அட்டி விட்டுச்சு அது கண்ணத்தில் ஒரு கண்ணு வெளியே வந்துடுச்சு கண்ணு வெளிய வந்து சத்த போட்டு ஓடிடுச்சு கொஞ்சம் நேரம் தெரிஞ்சு கோவம் கோவம் கோபம் வந்த உடனே நமக்கப்படிதான் கோவம் உட்கார் கோவம் உட்கார சொன்னாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து கோவம் இவனுக்கு ஆனா படுக்கணுங்கிற யோசனையே வராது கோவம் வந்தவனுக்கு எந்திரிச்சு ஓட தான் பார்ப்பான் அடிக்க தான் பாப்பேன் அதுக்காக தான் சொல்ல உட்கார சொன்னா கோவத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சிங்கத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கோவம் அமர்ந்துச்சு இப்ப அந்த சிங்கம் நரிய பார்த்து சொல்லிச்சான் நீ பங்கு போயிடாங்க நரி சொல்லிச்சான் ராஜாவே இந்த மாடு உங்க மத்தியானம் சாப்பாடு மான் ராத்திரி சாப்பாடு முயல் நாஸ்டா நீ என்னடா சாப்பிடுவே தாங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தாங்க சாப்பிட்டா இவ்வளவு அறிவு எங்கிருந்தா வந்து அந்த ஓனாய்க்கு ஒரு தண்ணி போச்சு அந்த நரிக்கு கூட ஓனாயுடைய கண் பார்த்து அறிவு வருகிறது ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ஆயிரம் ஆயிரம் நடந்து கொண்டே இருக்கின்றன மனிதர்களுக்கு துன்பங்கள் எல்லாருடைய உரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது இதோ பாருங்களேன் இப்பொழுது மழை இல்லை எல்லாம் சொல்றாங்கிறார் குழித்துக் கொண்டிருக்கிறோரை கேட்கவில்லை கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா எதைப் பற்றி வானத்தைப் பற்றி பற்றிபிக் மகாசமுத்திர அடித்தரத்தை உலகத்தில் யாராவது நாங்கள் தான் தண்ணீர் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் சென்னை தஞ்சாவூர் திருச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னையில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் முதல் மழை பெய்ய கூடும் அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும் பெய்யாமல் இருக்கவும் கூடும் திருநெல்வேலி கூடும் சொன்னோம் சென்னையில் பெய்ஞ்சா நாம சொன்னா ஒரு ஊர சொல்லு ஒழுங்கா சொல்லு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில போய் மிதமானத முதல் மிதமானது முதல்லை வேலை நேரத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் சில விஷயங்கள் கூட நகைப்பதற்கும் சிரிப்பதற்கு ஒரு இடமதிலே இருந்தாலும் கூட சிந்தனையை தூண்டுவதற்குரிய காரியங்களாக இருக்கும் சிந்தனையை தூண்டுவதற்குரிய காரியங்களாக இருக்கும் நான் செய்கிறப்போவதில்லை நேரம் இல்லை அதிலே ஒன்று சொன்னார்கள் ஒழுங்கா சொன்னால் அஞ்சு யாபமும் இல்லை மூணு யாபம் இருக்கு இப்ப தேவை ஒன்று சொன்னார்கள் ஜக்காத்து சரியாகிவிடுகிறார் சோதர்களே அதே போல சொன்னார்கள் விவசாரம் பெருகுமானால் வியாதிகள் பெருகும் என்று சொன்னார்கள் உலகத்தில் வியாதி வியாதி வியாதி இல்லாதவர்கள் வியாதி பெருகிக் கொண்டே இருக்கிறது இதற்கு மூல காரணம் அதுவும் சில நாடுகளிலே நிர்பந்தமாக இருந்தால் விபச்சாரம் செய்தால் அதற்கு விபச்சாரம் ஆனால் சொன்னார்கள் கண்கள் விபச்சாரம் செய்கின்றன விபச்சாரம் ஆரம்பிப்பதே கண்களில் விபச்சாரத்தை உலகத்திலே கட்டுப்படுத்த வேண்டுமானால் கண்களை கட்டுப்படுத்துங்கள் கண்களை கட்டுப்படுத்தாமல் விபச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று மனிதனுடைய நாடி நிரம்பை பார்த்து சூழ்நிலாய் செல்லலாக்கிறார்கள் விபச்சாரம் மட்டுமே ஹராமல்ல விபச்சாரத்தினுடைய காரணமாக எது இருக்கிறதோ அவைகள் எல்லாம் சூழ்நிலாய் செல்லலா எனவே சோதர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு செய்து கொண்டே போக கூடாது அண்ணாத்தோடு ஆனா வெளியே போனா எவ்வளவு பிற்பு புடுங்கள் அதுக்கு தமிழ்காரங்க ரொம்ப புத்திசாலி முதலில் சாயந்தரம் வரைக்கும் என்ன பேர் வச்சிருக்காங்க பிற்பா அப்புறம் இன்னொரு பேர் என்னங்க சொல்றதுக்கு அசிங்கமா அப்படி பார்த்த காலையிலேருந்து சாய்ந்ததுக்கு ஒரே இந்த காரணத்தினால மார்க்கப்படி நடக்க முடியவில்லை அதனாலே ஒரு சின்ன கிதாபில் படிச்சு ஆகணும் ஒரு காதி சாப் காதின்னு சொல்லக்கூடாது ஒரு நீதிபதினு வச்சுங்க ஒரு நீதிபதி அவர் தான் பஞ்சாயத்து பண்ற ஒரு பெரியவர் அவர் வீட்டுக்கு வந்தார் வந்தவுடனே சாப்பாடு வைக்க சாப்பாடு வச்சு அந்த அம்மா நல்ல இந்த கோழி சால்லாம் கொண்டு வந்துச்சு சாப்பாடு வச்சாச்சு கோழி சாலைலாம் கொண்டு வந்துச்சு வேலைக்காரம்லாம் கொண்டு வந்துச்சு கேட்டார் இவர் ஊருக்கு ஒரு கோழி வந்து போக மாட்டேன் கோழியை நீ எப்படி ஜாயிசா حرامட் அதਾடகுடா சரி பயந்துகிட்ட அந்தமா வேலக்காரமாடு சொல்லிச்சு சரி சால்னாவை எடுத்துke ஷோரூம் அட்டு வச்சிரு இவர் வெறிச்சோறு சாப்பிடப் போறார் பெரியவர் போகுமா வாயில ஒரு வாய் வெச்சே சொன்னே கேட்டாரு பஞ்சாதிடே இந்த சால்னாக்கு மசாலா எல்லாம் போட்டஏ அது யார் வீன்னு கேட்டாரு ஓடி தானா வெளிய வந்துச்சு சால்னாக்கு மசாலா எல்லாம் யார் இது போட்டேன்னு கேட்டாரு அதெல்லாம் நம்மதாங்க அப்ப சால்னா மட்டும் ஊத்து சரி சால்னா ஊத்து வேலக்காரமா சால்னா ஊத்து சாணா ஊத்த உடனே ஒரு கோழி துண்டு விழுந்துச்சு அப்போ விழுந்த உடனே அந்த எடுக்க போச்சு விழுந்தா தானா விழுந்தா கொஞ்சம் அது பக்கத்தில் உட்கார்ந்து அந்த கோழி தானா தாங்க வந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல தெரியும் கூடாது என்று தெரியும் ஜாயிஸ் இல்லை என்று தெரியும் ஆனால் மனிதனுடைய ஆசை அந்த பசி அந்த இறைச்சியை தேடுகிறது அதே போல நம்முடைய இச்சை நம்முடைய இச்சை பணத்தை தேடுகிறது நம்முடைய இச்சை ஹராமான பெண்களை பார்க்க சொல்கிறது நம்முடைய இச்சை ஹராமான என்னென்ன இருக்கிறதோ அந்த தேட்டங்களை பூர்த்தி செய்து கொள் இரவு பகலாக நம்மை தூண்டி கொண்டிருக்கிறது எனவே சோதர்களே அந்த இச்சைகளை அடக்குவதற்கு ஒரே வழி அல்லாஹுவை நினைப்பதுதான் அல்லாகுவை நினைப்பதற்கு ஒரு வழி மசிதுக்கு வருவதுதான் அந்த மசித்களை நிர்வாணிப்பதும் அதை செழிப்பாகக்குவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் கடமை சகோதரர்களை இந்த மஸ்ஜித் செழிப்பாகாதவரை இந்த உலகத்தில் எந்த வகையான செழிப்பையும் பார்க்க முடியாது என்னுடைய ஆசையை அடக்க முடியாது நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய வீட்டுக்கு போன பிறகு நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய போனதற்கு பிறகு நான் ஊருக்கு உபதேசமாக இருக்கலாம் ஆனால் நான் அடுத்த பெண்களை பார்க்கும் பொழுது நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம் ஆனால் இனிமையான பாட்டை கேட்கும் பொழுது நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பசி வந்ததற்கு பிறகு நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு கதைச்சி தோன்றியதற்கு பிறகு எல்லா ஹரான்களையும் செய்ய துணிந்து விட்டால் காரணம் என்னுடைய इच्छा தான் மனுதகத இலாஹு ஹவா தன்னுடைய மனோ இச்சை தன்னுடைய அல்லாஹ்வா ஆக்கி கொண்டார் எனவே மனோ இச்சையை ترکவேண்டுமானால் மனோ இச்சையை দূরப்படுத்தவேண்டுமானால் மனோ இச்சைக்கு அடிமையாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கவேண்டுமானால்அதற்கு வழியாக முதல் வலியாக அமைவது இந்த தொழுகை தான் சகோதரர்களே எனவே ஐந்து நேரம் மசூதிக்கு வருவது மட்டுமல்ல எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு நேரம் மசூதிலே வந்திருந்து அல்லாஹ்வை zikr செய்வதிலே சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்வதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே சுபஹானல்லாஹ் சொல்வதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே அருமையான மசிதை அழகான தோற்றத்திலே நமக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த மசிதனுடைய உண்மையான செழிப்பை விரும்பித்தான் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த மசிதனுடைய உண்மையான செழிப்பை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நானும் ஆக வேண்டும் நீங்களும் ஆக்க வேண்டும் எல்லோரையும் ஆக்க வேண்டும் சோதர்களே இல்லை நான் சொன்னது போல நிர்வாகமாக பிறந்தோம் நிர்வாகமாக கப்பல் துணையில கவருக்கு போக போகிறோம் பிறக்கும்போது குழந்தை என்று பெயர் இறக்கும்போது மையத்தின் பெயர் சோதர்களே போது குழந்தை என்று பெயர் இறந்த பிறகு மையத் என்று பெயர் இடைக்காலத்தில் பெயர் ஆனால் அந்த பெயர் போய்விடும் சகோதரர்களே அமர்களை பார்ப்பான் என்ன பயன் செய்தேன் என்பதை இருக்கிறேன் எனவே நிற்கிறது நவிர்க்க முடியாது போல மரணத்திற்குள்ள மறுமையும் தவிர்க்க முடியாதது நாம் மறுத்தாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி நடப்பது நடந்துதான் இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை மனோ இச்சைகளை ஒதுக்கி வைத்து தானாக வந்தால் கூடாது அல்லாஹ் தான் செய்வேன் என்னானாலும் சரி பணம் போனாலும் சரி பதவி போனாலும் சரி உயிரை போனாலும் சரி அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன் என்று முடிவு செய்யுங்கள் அதற்கு காரணமாக இந்த விழாவும் விழாவுக்கு காரணமாக இருந்த இடமும் விழாவுக்கு காரணமாக இருந்தவர்களும் எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கியு கொண்டு அல்லாஹ் கூடுதல் குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என்று வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமானதாக முடிக்கிறேன் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியவர்களுக்கு அல்லாஹு அதிராம்பட்டினம் காதிரத்தின் கல்லூரி முதல்வர் எம் ஏ அப்துல் காதர் அவர்கள் பேசிய சொற்பொழிவில் இருந்து ஒரு பகுதி சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய மியூரிச் பல்கலைக்கழகத்திலே இந்த குரானை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நிகழ்த்தினார்கள் அது என்ன ஆராய்ச்சி என்றால் உலகிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் எல்லாம் இந்த திருக்குறானிலே ஆயிரத்தி ஆண்டுகளாக ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் இருக்கிறது ஒரு எழுத்து கூட ஒரு சொல் கூட ஒரு வாக்கியம் கூட மாறாமல் இருக்கிறது என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அப்படி என்றால் இந்த குரான் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய மியூனிச் பல்கலைக்கழகத்தினுடைய கம்ப்யூட்டர் துறையிலே உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து அரபு நாட்டிலே இருந்து இந்தியாவிலே இருந்து ஜெர்மனியிலே இருந்து பிரான்சிலே இருந்து இத்தாலியிலே இருந்து மொரோக்கோவிலே இருந்து உலகத்தினுடைய நூற்றுக்கும் அதிகமான நாடுகளிலே இருந்து மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரம் குரானுடைய பிரதிகளை நாடுகளிலே இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் குரானுடைய பிரதிகளை இந்த நாற்பத்தி இரண்டாயிரம் பிரதிகளும் ஒரே காலத்திலே அச்சடிக்கப்பட்டவை அல்ல ஒரே காலத்திலே இந்த உலகத்திலே இங்கே எழுதப்பட்டவைகள் அல்ல வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு வகைப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே நின்று நிலவி பல்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு நூற்றாண்டு இடைவெளிகளுக்கு இடையிலே கிடைக்கப்பட்ட அந்த குரானுடைய பிரதிகள் இன்னும் சொல்ல போனால் ஹசரத் ரதியம் ஆகா அன்பு அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது குடியறன் ஒருவனால் வாழாதவர்கள் எட்டப்பட்ட பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பொதுவான காலா ஆகும் அவர்கள் கைகளை தூக்கிய பொழுது கழுத்தை நோக்கி விழுந்த வெட்டு கையிலும் விழுந்து அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குரானுடைய பிரதியிலே வளாரின்று ரத்தம் தெரித்ததல்லவா அந்த குரானுடைய பிரதி வரையிலே இந்த நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டுக்கு முந்தியது ஐந்து நூற்றாண்டுக்கு முந்தியது இப்படியாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாறு அந்த பிரதிகளை ஜெர்மன் நாட்டினுடைய மியூரிச் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் துறையிலே கொடுத்து இந்த குரானை கத்திருக்கக்கூடிய அறிஞர்களெல்லாம் இந்த குரான் தோன்றியதிலே இருந்து ஒரு புள்ளூட மாற்றம் பெறாமல் இருக்கிறது ஒரு எழுத்து ஒரு சொல் ஒரு வாக்கியம் கூட மாறாமல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதனுடைய உண்மை என்ன என்பதை கண்டறிவதற்காக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கம்ப்யூட்டர் துறையிலே கொடுத்தார்கள் இந்த நாற்பத்தி பிரதிகளையும் இந்த பிரதிகள் ஒரே காலத்தினுடையது அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தியது ஆயிரம் ஆண்டுக்கு முந்தியது தொள்ளாயிரம் ஆண்டுக்கு முந்தியது இப்பொழுது இருக்கின்ற குரான் எல்லா குரானுடைய பிரதிகளும் அங்கே கொடுக்கப்படுகின்றன கடைசியிலே குரானை நமக்கு குரானை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்களே அதே செய்தியை முறைப்படுத்தி சொல்லி காட்டிய இந்த குரானிலே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இருந்ததாக சொல்லப்பட்டதே இந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு உண்மைதான் என்பதை அந்த கம்ப்யூட்டர் வழியிலே நின்று இவர்கள் இந்த குரானை ஆண்டாண்டு காலமாக ஆராய்ந்து தெரிந்து எப்படி எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அது அப்படித்தான் இருக்கிறது என்று அந்த கம்ப்யூட்டர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு திருவசனங்களிலே என்னென்ன ஏவல்கள் ஆயிரம் இருக்கின்றன விளக்கல்கள் ஆயிரம் இருக்கின்றன உபமானங்கள் ஆயிரம் இருக்கின்றன வரலாறுகள் ஆயிரம் இருக்கின்றன சட்டதல்கள் இறைவனால் நமக்கு கற்பிக்கப்பட்ட இப்படியாக குரானிலே இடம்பெற்றிருக்கின்றன என்ற செய்தியை கம்ப்யூட்டர் என்ற தலைப்பிலே பத்திரிகை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்ட ஆங்கில செய்தியை என்னிடத்திலே கொண்டு வந்த பெரியார் ஒருவரும் கூட திருவசனங்களுக்கு அத்தியாயங்கள் நூற்றி பதினான்கு அதனுடைய ஆயத்துகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு அதனுடைய தொள்ளாயிரத்தி நாற்பது அதனுடைய சொற்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது அதனுடைய எழுத்துக்கள் மூன்று லட்சத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஒன்று அதனுடைய ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் பிரதிகள் ஒரு நூற்றாண்டிலே கிடைத்த பிரதிகள் அல்லவை அதற்கு பிரதி மாதா அன்பவர்கள் ஓதைக்கொண்டிருந்த குரானிலே இருந்து கைகளிலே இந்த நூற்றாண்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரான் வரையிலே அத்தனையும் கொண்டு போய் அந்த கம்ப்யூட்டர் அந்த கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் இந்த முடிவுகளை நமக்கு சொன்னது அதோடு குரானை குரான் என்று சொல்லால் மாத்திரமே நாம் அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம் மாத்திரமே அதை பல்வேறு பெயர்களால் நமக்கு அழைத்து சொல்லித் தந்திருக்கிறார்கள் நம்மிலேயே எத்தனை பேருக்கு குரானுடைய காரணம் பற்றி குரானிலே புரிந்து இருக்கக்கூடிய செய்திகள் பற்றி அழைக்கப்படுகிறது என்ற விவரங்கள் நமக்கு தெரியும் விளக்கம் கேட்டுக் கொண்டால் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லை ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டாண்டு காலமாக கண்டுபிடித்து சொல்லி இருக்கக்கூடிய அந்த உண்மை பெயர்களை கம்ப்யூட்டர் அலுவலர் சொல்லுகிறது இந்த திருக்குறானிலே ாலும்பதாலும் அதற்கு அல் குரான் என்று ஒரு பெயரும் இருப்பதாக கம்ப்யூட்டர் சொல்லுகிறது அடுத்த நன்மைகளையும் தீமைகளையும் இது தனக்கு உணர்த்தி காட்டுவதனாலே இதற்கு பெயரும் இருக்கின்றது குரானிலே ஞானம் நிறைந்திருக்கிறது என்பதற்காக உலகத்திலே அதில் இல்லாத செய்திகள் வேறு எதிரேயும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குரான் ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதற்காக குரானுக்கு ஹிக்குமத் என்பதாக இன்னொரு பெயரும் இருக்கின்றது வழிகாட்டக்கூடிய நூலாக இருப்பதனாலோ தோளில் அல்ல கல்விலே யாரெல்லாம் இதயத்தை குரானிலே சுமந்திருக்கின்றார்களோ யாரெல்லாம் நாடெல்லாம் அந்த குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளமும் முகமும் வீடும் ஒளி பெறுகிறது என்ற காரணத்தினாலே குரானுக்கு நூர் என்பதாக ஒரு பொருளும் இருக்கிறது இது ஓதக்கூடிய உயிர்களுக்கு உயிரூட்டுகிறது என்பதற்காக இந்த அல் குரானுக்கு ரூ என்பதாக இன்னொரு பெயரும் இருக்கின்றனர் இது நோய் நிவாரணியாக இருக்கிறது குரானை ஓதி சில வியாதிகளுக்காக ஓதினோம் ஊதினோம் என்று சொன்னால் சில நோய்கள் நீங்கிவிடுகின்றன என்பதற்காக இந்த குரானுக்கு ஒரு பெயரும் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய குரானை ஓதி ஓதி ஊதுவதனாலெல்லாம் இந்த நோய் நீங்கிவிடுமா என்ன முட்டாள்தனமான செயல்களை இந்த விஞ்ஞான நூற்றாண்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே வருமாவிலே பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே நடந்து பள்ளி மாசல மகரிப்பு நம்ம நோய் சுருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு ஊதிவிட்டு போங்கள் ஊதிவிட்டு போங்கள் என்று சொல்கிறார் இப்படியெல்லாம் நாம் ஊதிவிட்டு போவது போல ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய தந்தையார் அவர்கள் வருமாவிலே இருந்த பொழுது இப்படி ஓதி ஓதி விடுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஹசரத் அவர்கள் அந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களுடைய தோழர் ஒரு கிறிஸ்துவ நண்பர் அந்த கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட அவர் நாத்திகத்தன்மை உடையவர் அவர்களிடத்திலே கேட்டாராம் நண்பரே இந்த யுகத்திலே இருந்து கொண்டு இப்படி காய்ச்சலாக இருப்பதற்கும் இருமலாக இருப்பதற்கும் சடியாக இருப்பதற்கும் ஓதி ஓதி ஊது என்று சொல்கிறார்களே இது விஞ்ஞான உலகத்திலே உங்களுக்கு அறிவுக்கு பொருத்தமாகப்படுகிறதா என்று கேட்டாராம் அந்த இமாமும் அந்த கிறிஸ்துவ நண்பரும் மிக நெருக்கமான தோழர்கள் இந்த இமாம் அதற்கு பதில் ஒன்றுமே சொல்லவில்லை அவர் சொன்னார் இதால் உன்னை அடித்தால் என்ன என்று கேட்டார் குனியவில்லை கையிலே எடுக்கவில்லை அதனுடைய பேரை சொல்லவில்லை லேசான ஒரு அசைவினை காட்டி இதால் உன்னை அடித்தால் என்ன என்றுதான் கேட்டார் உடனே அந்த நண்பருடைய முகம் என்ன ஆகிவிட்டது அப்படியே சிவப்பாக சிவந்து போய்விட்டது கண்களெல்லாம் கோபத்தை கற்றுகின்றன மலைத்து போய்விட்டார் அந்த நண்பர் இவ்வளவு நெருக்கமான தோழர் நான் கேட்ட இப்படி ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லலாமா என்று பிரணித்து போய் நின்று விட்டு அவருடைய முதுகை தடவி கொடுத்து நண்பரே நான் என்ன செய்து விட்டேன் என்று உங்களுடைய முகமெல்லாம் இப்படி சிவந்து போய்விட்டது நான் ஒரு சாதாரண மனிதன் நான் குடியவில்லை கீழே கிடந்து எதையும் எடுக்கவில்லை அதனுடைய பெயரை கூட நான் உச்சரிக்கவில்லை என்னுடைய வாயாலே இந்த சொல்லுக்கே உங்களுடைய முகத்திலே இத்தகைய மாற்றம் இருக்குமானால் எல்லாம் நாங்கள் முழுமையாக இறுதி தூதர் என்று போற்றுகின்ற முகமது சல்லா வரைகி வசலம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கப்பட்ட இந்த ஷிபாவுடைய நூலிலே இருந்து சில ஆயத்துக்களை ஓதி ஊதினால் ஏன் அந்த நோய்கள் தீரக்கூடாது என்பதை உத்து உணர்த்துவதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று அந்த இமான் சொன்னதாக என்னுடைய தந்தை அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னிடத்திலே சொன்னார் அந்த